ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணித்தம்து நமாரை ஜீத்மே மியுத்தமா மா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஞானி பக்தனை புகழ்ந்து பேசுகிறார் சர்வ ஏவை தேதாராக ஞானிய வந்து நித்திய யுக்தன் ஏகபக்தியை உடையவன் சொன்னார் அப்போ மற்றவர்களெல்லாம் தாழ்ந்தவர்களா அப்படின்னு கேள்வி வரும் எல்லோருக்குமே பகவான்கிட்ட ஸ்ரத்தை இருக்கு ஆனால் அவர்கள் பகவானை வந்து உலக சுகத்துக்காக பயன்படுத்துகிறார்கள் பிறகு பகவானை சாத்தியமாக வைக்கிறவர்கள் மிக குறைவு ஆனால் பகவான் எல்லாரையும் குறைவாக நினைக்கலேங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ஏ சர்வே உதாராக ஏவ இவர்கள் தான் மேலானவர்கள் தான் நிச்சயமாக இவர்கள் ஒரு நாள் ஞானியாகத்தான் போகிறார்கள் என்பது கருத்து பகவானை சாதனமாக பக்தி பண்ணினா கூட பகவான் காலப்போக்கில் மனப்பக்குவத்தை கொடுத்து சாத்திய பக்தனாக்கி அப்புறம் சித்த பக்தன் ஆக்கிடுவார் சித்த பக்தனை தான் இங்கே ஞானிங்கிற பதத்தால் குறிப்பிடுறோம் ஞானி தூ ஆத்மைவ மேமதங்கிற இவர்கள் எல்லோரும் சிறந்தவர்கள் தான் ஆனால் ஞானி மே ஆத்மா ியோ எனில் என் ஸ்வரூபமாகவே இருக்கிறான் நான் வேறு அவன் வேறு என்று அவன் எண்ணாதவனாக இருக்கிறான் உடலாலும் உள்ளத்தாலும் வேறுபட்டிருக்கிற தோற்றமே தவிர உண்மையில் இறைவனும் நானும் ஒன்று என்கின்ற உண்மையை உணர்ந்திருக்கிறான் இது நிச்சயமான கருத்து ஆத்மயவே மதம் கிறர் என்னுடைய ஆத்மஸ்வரூபமாகவே அவன் இருக்கிறான் என்பது நிச்சயங்கிறார் மதம் மதம்னு சொன்னால் நிச்சயம் உறுதி அவன் அவ்வளோ திருடமாக இருக்கான் அதில் ஒன்று அவனுக்கு குழப்பமே கிடையாது சந்தேகம் கிடையாது அதுக்கு காரணத்தை அடுத்த லைனில் சொல்கிறார் அவர் ஆஸ்தித சஹி யுக்தாத்மா மாமேவ அனுத்தமாம் கத்திம் மாம் அனுத்தமாம் கதிமேவ சா ஆஸ்திதா யுக்தாத்மானு ஒரு சப்தம் சொல்கிறார் சஹா யுக்த ஆத்மா சஹான்னா அவன் யுக்த ஆத்மான்னா என்ன அர்த்தம் இந்த தத்துவத்தில் இந்த ஞானத்தில் அவன் நிலைச்சி நிற்கிறான் ஆத்மானா மனசு யுக்த ஆத்மான்னு சொன்னால் ஈஸ்வரனும் நானும் ஒன்று வாசுதேவனும் நானும் ஒன்று தான் வாஸ்தவமா பேதம் கிடையாது இது வந்து மித்யா பேதமே தவிர வாஸ்தவமான பேதம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் நிலைச்சி நிற்கிறான் அதனால பகவான் சொல்கிறார் மாம் அனுத்தமாம் கத்திமேவ சக ஆஸ்திதா அனுத்தமாம் கத்தி மாம்கிறார் அதாவது ஒப்புயர்வற்ற கத்தியாக ஸ்வரூபமாக அறிவு ஸ்வரூபம்னு சொல்லலாம் கதிங்கிற சப்தத்துக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு இருப்பிடம்னு சொல்லலாம் ஆனால் ஒப்புயர்வற்ற ஸ்வரூபமானன்னு அர்த்தம் இங்கே ஒப்புயர்வற்ற ஸ்வரூபமான என்னையே அவன் சார்ந்திருக்கிறான் என்னையே சார்ந்திருக்கிறான்னா என்னை பற்றிய அவனை பற்றிய உண்மையை அறிந்து அந்த ஞானத்திலே நிலைத்திருக்கிறான் மாம் அனுத்தமாம் கத்திமேவ ஆஸ்திதா என்னுடைய ஒப்புயர்வற்ற தன்மையைத்தான் அவன் எப்பொழுதும் சார்ந்திருக்கிறான் ஆஸ்திதகான்னு சொன்ன முற்றிலும் அறிவால் சார்ந்திருக்கிறான் என்பது அர்த்தம் ஆக ஞானிய புகழறத்துக்கு காரணம் சொல்கிறார் எல்லார் பக்தர்களையும் நான் மதிக்கிறேன் இவன் மாத்திரம் எனக்கு ஏன் அத்தியர்த்தம் பிரியமாக இருக்கான்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவன் உண்மையை உணர்ந்து விட்டான் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் எந்த வேற்றுமையும் இல்லை உயிர்களெல்லாம் மாயக்கற்பனை உணர்வு மட்டுமே உண்மை அப்படிங்கிற அந்த உயர்ந்த பிரஜானம் பிரம்மாங்கிற அந்த ஞானத்தில் நிலை பெற்று இருக்கிறான் அதனால் ஞானி உயர்ந்தவனாக இங்கே உபதேசிக்கப்படுகிறான் ஆக இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஞானி ஆகணும் சித்த பக்தனாகணுங்கிற அந்த எண்ணத்தில் பகவான் இங்கே உபதேசம் பண்ணுறார் ஆக ஆர்த்த பக்தியிலேயே இருந்துட்டு இருக்கக்கூடாது ருத்தனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் நினைப்பான் நம்ம ஆர்த்த பக்தனாக இருக்கக்கூடாது அர்த்தார்த்தி பக்தனாக இருக்கக்கூடாது ஜிக்யாசு பக்தனாக இருந்து நம்ம ஞானி பக்தனாக மாறணும் ஜிக்யாசு பக்தங்கிறவன் ஞான கடைபிடிக்கிறவன் ஞானி பக்தங்கிறவன் ஞான யோகத்தினுடைய அடைஞ்சவன் இதுதான் இங்கே சொல்லப்படுற விஷயம் பக்தி வந்து ஞானத்தை பெறுவதற்காகத்தான் அதனால தான் மோட்சம் என்பதை பகவான் இங்கே தெளிவாக உபதேசம் பண்ணியிருக்கார் அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு தொடர்ந்து படிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணட்டும்